அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு தலைப்பிலே கடந்த ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து திருக்குறள் கருத்துக்களை நான் அறிந்த வகையிலே முறைப்படுத்தி இதுவரை அறிவுடைமை அதிகாரத்தையும் பேதமை அதிகாரத்தையும் புல்லறிவாண்மை அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டு பகுத்தறியும் ஆற்றலை நன்கு சமூகத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்தி அதன் மூலம் நாம் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவைகளெல்லாம் ஒருவாறு விளக்கியிருக்கிறேன் அறியாமையை அறவே அகற்ற வேண்டும் மிகவும் புள்ளிய அறிவை நீக்க வேண்டும் பரந்த அறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும் பகுத்தறிவினுடைய சிறப்பை உணர்ந்து பகுத்தறிவை வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்துருக்கிறோம் இப்பொழுது நான் கல்விங்கிற அதிகாரத்தை அதாவது திருக்குறளிலே நாற்பதாவது அதிகாரம் கல்வி இது பொருட்பாளிலே இரண்டாவது அதிகாரம் இந்த அதிகாரத்துக்கு முன்னால் அரசனுடைய இலக்கணம் சொல்லியிருக்கிறார் ராஜ லக்ஷணங்கள் அரசன் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தில் திருவள்ளுவர் இறை மாட்சி அரசனுடைய சிறப்பு என்றெல்லாம் அரசனுடைய இலக்கணத்தை சொல்லியிருக்கிறார் அதை நான் இப்போ இங்கே எடுத்துக்கல நமக்கு பகுத்தறிவு இருந்தாலும் அந்த பகுத்தறிவை நன்றாக பண்படுத்துவதற்கு வளர்ப்பதற்கு கடைபிடிப்பதற்கு வழங்குவதற்கு காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பகுத்தறிவின் துணை கொண்டு சிந்தித்த விஷயங்களையெல்லாம் நமக்கு பல்வேறு நூல்களாக வழங்கி சென்று இருக்கிறார்கள் அதில் ஒன்று தான் திருக்குறள் கல்விங்கிறது என்னென்னு கேட்டால் மக்கள்கிட்ட இருக்கிற அறிவை சிறப்பாக விளங்கும்படி செய்கிறத்துக்கு பல நூல்களை படிக்கிறது ஆசிரியர் மூலமாக படிக்கணும் நாமளும் படிக்கணும் ஆசிரியர் சொல்லி கொடுத்த முறைப்படி படிக்கணும் இப்படி பல அம்சங்கள்லாம் இருக்கிறது கல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டால் தோன்றதுன்னு அர்த்தம் பூமியை தோன்ற மாதிரி தோண்டி கல்லெல்லாம் எடுப்போம் ஆக கல்வின்னா என்ன அர்த்தம்னா அறிவை தோன்றது அப்படின்னு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இளமையில் கல் சிறு வயசுலேயே நிறைய படிக்கணும் இருபத்தஞ்சி வருஷம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் நாமும் சமூகமும் அமைதியாக ஆனந்தமாகவும் வாழ முடியுங்கிற கல்வியை கற்கணும் அந்த மாதிரி கல்வியை கற்காம வேறு வகையான கல்வியை கற்ற அது பயனை தராது அதாவது புறப்பயன்களுக்கு கிடைக்கும் அமைதி ஆனந்தம் கிடைக்கலைன்னா அந்த கல்வி பயனற்ற கல்வி ஆக கல்வி மக்களுக்கும் வேணும் மக்களை ஆளும் அரசனுக்கு நன்றாகவே நிறைய இருக்கணும் வெறுமனை வயசு இருந்தால் மாத்திரம் போராது அரசாட்சி பண்ணுறதுக்கு நல்ல கல்வி அறிவு வேணும் பண்பாடு எல்லாம் வேணும் அப்படிப்பட்ட நாடாகத்தான் பாரத நாடு விளங்கி இருக்கிறது கல்வி அறிவிலே சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் அரசர்கள்லாம் நிறைய படிக்கிறோம் நாம் அது மாத்திரமில்லை நல்ல கல்வி அறிவுடைய அரசன்தான் நாட்டு மக்களுக்கு நல்ல கல்வி அறிவை கொடுப்பான் கல்வியை வளர்க்குறதுக்கு என்ன வழி மக்கள் சுயமாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன வழிங்கிறத தூண்டி செயல்படுத்துகிறவன் சிறந்த அரசன் மக்களை அடிமை மாறி வாழ வைக்கக்கூடாது மக்களை சுதந்திரமான தெய்வீகமான சட்டங்களை கடைபிடிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தெளிந்த அறிவை கொடுக்க வேண்டியது அரசனுடைய தலையாய கடமை நம்ம இப்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு குரலையோ ரெண்டு குரலையோ தேவைப்படுகிற குரலையெல்லாம் படித்து இந்த கல்வியினுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்வோம் முதல் குரல் கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தக கற்கடர கற்பவை கற்ற வின் நிற்க அதற்குத்தக இது ரொம்ப முக்கியமான குரல் கற்க முதல்ல படிக்கணும் பொறுமையாக உட்கார்ந்து எழுத்து படித்து சொற்களை படித்து அப்புறம் வாக்கியங்களை படித்து சொற்றொடர்களை வாக்கியங்களை படித்து அப்புறம் இந்த மாதிரி நல்ல நல்ல உயர்ந்த நீதி நூல்களை எல்லாம் அழகாக படிக்கணும் முறையாக படிக்கணும் இந்த மனித உடலிலே தான் பகுத்தறிவு சிறப்புற்று விளங்குகிறது அந்த பகுத்தறிவை நன்கு வளர்ப்பதற்கு கற்க வேண்டும் கண்டிப்பாக கற்க வேண்டும் அடுத்த கண்டிஷன் அடுத்தது என்ன சொல்கிறார் கற்பவை கற்க எதை படிக்கணுமோ அதை படிக்கணும் மனசை கெடுக்கக்கூடிய சமுதாய சீர்குடு அடையச் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் படிக்கக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எப்பவும் இருக்குது ஆனால் நாம் நல்லதையே தேர்ந்தெடுத்து படிக்கணும் ஆகவே கற்பவை கற்கன்னார் கற்க கற்பவை கற்க அது எப்படி படிக்கணும்னா அதில் வந்து தெளிவாக படிக்கணும் அதில் சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது நமக்கு தெளிவில்லாத அறிவு பயனற்றது ஆ கஷடு அற கற்க மூன்றாவது கசடு அறன்னா என்ன குற்றம் இல்லாமல் சொற்குற்றம் வரக்கூடாது பொருற்றம் வரக்கூடாது சொற்களை சரியாக உச்சரிக்கணும் அந்த சொல்லோட பொருளை சரியான முறையில் புரிஞ்சிக்கணும் தாறுமாறுமாக நம்ம குறுக்கு புத்தியை வைத்து கொண்டு புரிஞ்சிக்கக்கூடாது முதல்ல என்ன சொல்லியிருக்கு கடைசியில் என்ன சொல்லியிருக்கு இடையில் என்ன சொல்லியிருக்கு முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்கள் இருக்கா அப்படி இருந்தால் அதை எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறது என்ன காரணத்துக்காக இங்கே எப்படி சொல்கிறாங்க அங்கே அப்படி சொல்கிறாங்க அதுக்கு எதாவது காரணம் இருக்கா ஆழப்பொறுத்து இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கா இடம்பொருள் ஏவலுக்காக இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கா இப்படிலாம் பார்த்து அதில் தெளிவு பெறணும் ஆக ஐயம் திரிபு வர கற்க வேண்டும் அறியாமையை நீக்குவதற்காக கற்க வேண்டும் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய அறிவு நூல்களை கற்க வேண்டும் அது மாத்திரமல்ல அதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தவறாக புரிந்து கொள்ளாமல் தெளிந்த அறிவாக ஆகும் வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் தொற்றனை தோறும் மணர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவுன்னு சொல்ல போகிறார் ஆகவே அதை கஷடு அற கற்க வேண்டும் மேலும் இந்த குரலுக்கு பொருளை நாளை தொடர்ந்து சொல்ல முற்படுகிறேன்